சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவில் நமது நம்பிக்கையை தூண்டி எழுப்பிய பின் திரும்பவும் ஒருமுறை சுவாமி கிருபையாயிரும் என்று அபயமிடுகிறோம் முன்னர் பயந்து நன்கி கொண்டு அபயமிட்டோம் சேசு கிறிஸ்துவின் திருநாமத்தை உச்சரித்த பின்னரோ நமது அச்சமும் மனக் கிளேசமும் பரந்தோடி விட்டனர் நம்பிக்கை நமது உள்ளத்தில் குடிகொண்டது இந்நம்பிக்கை நமக்கு துணிவு ஊட்டியது நம்பிக்கையின் துணிவுடன் தான் மீண்டும் நாம் சுவாமி கிருபியாயிரும் என்று போற்றுதலுக்குரிய நம்பிக்கை கிறிஸ்தவர்களுக்காய் அதாவது கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாய் இருக்க விரும்புவோர் யாவரும் கைகொள்ள வேண்டிய நம்பிக்கை நமது ஜீவிய கட்டடத்தை தாங்கும் வச்சிர தூணாயிருக்க வேண்டிய திடமான நம்பிக்கை ஆம் சேசுவின் திருநாமத்தை பக்தியுடன் உச்சரிக்கும் உள்ளம் பயந்து நடுங்க வேண்டிய அவசியமே இல்லை தனது அளவற்ற பேருபலன்களால் வரியர் நம்மை அவர் செல்வந்தர்களியிருக்க நாம் எதற்காக அஞ்ச வேண்டும் விளக்கப்பட்ட கனியை தின்ற பின் சர்வேஸ்வரன் சமூகத்தில் வர அஞ்சி நடுங்கி ஓடி ஒளிந்த ஆதாமை போல நாமும் ஏன் பயந்து சாக வேண்டும் மாறாக சேசுவின் இனிய நாமத்தினாலே ஏன் நாம் பரமபிதாவை நம்பிக்கை நிறை உள்ளத்தோடு அண்டிப்போக கூடாது பரலோக பிதா இரண்டாம் ஆளாகிய சுதனை நமக்கு இரட்சகராக தந்தருளினார் பாவத்தால் கெட்டழிந்த மனுக்குளத்தை திரும்பவும் தன் வசம் கொணர உலகிற்கு அனுப்பினார் சர்வேஸ்வரன் உலகத்தை எம்மாத்திரம் நேசித்தாரெனில் தமது ஏககுமாரனில் விசுவாசமாயிருக்கிற எவனும் கெட்டழிந்து போகாது தமது நி நித்திய ஜீவியத்தை அடிம்பொருட்டு அவரையே த தந்தரள சித்தமானார் என்று அஜிஸ்ட அருளப்பர் சிறுசேஷத்தில் வசிக்கிறோம் இப்படி இருக்க அவருடைய நாமத்தினால் அவர் பேரில் நம்பிக்கை வைத்து பிதாவை அண்டி போகிறவன் அஞ்சி நடுங்குவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது ஞானஸ்தானத்தில் நாம் சர்வேஸ்வரனுக்கும் திருஷபைக்கும் பிள்ளைகளானோ இம்மகிமையை நாம் ஒருவேளை அவமதித்திருக்கலாம் மோட்சத்தை சுதந்திரிக்க நமக்கு அளிக்கப்பட்டிருந்த உரிமையை நாம் பாவத்தால் இழந்திருக்கலாம் ஆனால் கிறிஸ்துநாதர் தமது ஜீவியத்தாலும் பாடுகளாலும் மரணத்தாலும் நமக்காக அடைந்துள்ள அளவற்ற பேருபலன்களில் ஆழ்ந்த நம்பிக்கை வைக்க பாவிகளாகிய நமக்கிருக்கும் உரிமையை மாத்திரம் நாம் இழக்கவில்லை பாவனோய் போக்கும் தெய்வீக மருந்தான பாவசங்கீர்த்தனத்தினால் நாம் இழந்தவற்றை மீண்டும் பெறலாம் தமது பேருபலன்களின் பொக்கிஷ சாலையை திருச்சபையின் கரங்களில் விட்டு சென்றிருக்கிறார் நமது இரட்சகர் தேவத அனுமானங்கள் வழியாகவும் அப்பொக்கிஷத்தில் இருந்து நமக்கு வேண்டிய தேவ வரப்பிரசாதங்களை அடைய நமக்கு யாதொரு தடையும் இல்லை அல்ல அல்ல குறையா திரவியம் இது இதை நாம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு வேண்டும் மட்டும் பயன்படுத்தி கொள்ளலாம் என் நாமத்தினால் நீங்கள் பிதாவினிடத்தில் ஏதாகிலும் கேட்பீர்களாகில் அதேவர் உங்களுக்கு தந்திருவார் அருளப்பர் பதினாறு இருபத்தி மூன்று என்று நமது இரட்சகர் சொல்லவில்லையா ஓ என் ஆத்துமே கிறிஸ்துநாதனின் பேர்பலன்கள் உன் கரங்களில் இருக்கின்றன இதைவிட மகிமை வேறென்ன வேண்டும் இப்பேறுபலன்களின் அற்புத சக்தியினால் நீ தேவாதி தேவனிடம் எப்பொழுதும் தைரியமாக பேசலாம் இப்பலன்களால் உன்னை பலப்படுத்தி கொண்டு அவருடைய திருச்சமூகத்தில் தைரியமாக வந்து உன் உனக்கு விருப்பமானதை அவரிடத்தில் கேட்டடையலாம் இவ்விதம் நீங்கள் செய்யுங்கள் உன்னில் உன்னை அல்ல தமது திருக்குமாரனையை காண்கிறார் பரமபிதா நீ மன்றாடுகிறாய் ஆனால் உன்னில் தமது திருக்குமாரன் மன்றாடுவதை காண்கிறார் தமது திருக்குமாரனிடம் தமது திருக்குமாரனின் மன்றாட்டை பிதா எங்கெனும் கே கிறிஸ்துவின் மன்றாட்டு வீண் போவது ஓ இறக்கமே உருவான சர்வேஸ்ராவ் கங்கு கரையற்ற உமது கருணை பெருக்கால் உமது திருக்குமாரனின் பேருபலன்களை எங்கள் வசம் ஒப்புவிக்க திருவுளம் கொண்டீர் இப்பேறுபலன்களின் மேல் நம்பிக்கை கொண்டு நான் இதோ உமது திருச்சமூகத்தில் எங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறோம் இப்பேறுபலன்களின் அற்புத சக்தியால் சக்தியில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு தான் தேவிரரை நோக்கி சுவாமி கிருபையாயிரும் என்றும் திரும்ப அல திரும்ப திரும்ப அபயமிடுகிறோம் நாங்கள் இனி உம்மது ஊழியர் அல்ல நாங்கள் உம்மது பிள்ளைகள் கிறிஸ்துவின் சகோதரர்கள் அவர் எங்கள் மூத்த சகோதரர் ஆகவே கிருபையின் சிம்மாசனத்தின் நம்பிக்கையோடு அண்டி வருகிறோம் உமது திருக்குமாரனின் முகத்தை பார்த்து அவரது பெருபலன்களை முன்னிட்டு எங்கள் அபய குரோளியை வேண்டும் என்று உண்மை தாழ்மையோடு கென்று மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டு வீண் போகாதென்று உறுதியாக நம்புகிறோம் ஏனெனில் எங்கள் மன்றாட்டு உமது திருக்குமாரனின் மன்றாட்டு என்பதை அறிவோம் ஆகவே அவருடன் சேர்ந்து மீண்டும் மீண்டும் தேவிரை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி திருபையாயிரும்